அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வீரமாண்டார் வினைத்திற்பம் வேந்தன் கண் ஊரெய்தி உள்ள படும் எண்ணத்தினால் சிறப்பை அடைந்து பிற பண்புகளாலும் மாட்சிமை உடைய அமைச்சரின் உறுதியான செயல் திறனானது அரசனிடத்தில் அதாவது தலைவனிடத்தில் செல்வத்தையும் புகழையும் தோற்றுவித்து எல்லோராலும் போற்றிப் பாராட்டப்படும் அரசனிடத்தில் அல்லது தலைவனிடத்தில் செல்வத்தையும் புகழையும் தோற்றுவித்து எல்லோராலும் போற்றிப் பாராட்டப்படும் இந்த குரட்பாவில் வினைத்திற்பத்தின் சிறப்பு மேன்மை கூறப்பட்டிருக்கிறது வீறு என்ற சொல்லுக்கு சிறப்பு மேன்மை உயர்வு நன்மை என்றெல்லாம் பொருள் உண்டு மாண்டார் என்ற சொல்லானது மாமை உடையாரை குறித்தது ஆண் அமைதி முதலான குணங்களில் சிறந்தவர் என்று பொருள் அமைச்சனது மனமாட்சி மதிமாட்சி ஆகியவற்றால் வினைமாட்சி ஏற்படும் அவ்வினைமாட்சியால் அரசனுக்கு சிறப்பு உண்டா அதாவது அறிவு திறன் முறையாக எண்ணுகின்ற எண்ணங்கள் அவற்றினால் செயலின் சிறப்பு மேம்படும் அது அரசனுக்கு பெருமையை கொடுக்கும் இதற்கு முந்தைய குரட்பாவில் எண்ணியவாறு முடிக்கும் திட்பமுடையவனே இவ்வுலகில் சிறந்தவன் என்று கூறினார் இக்குரலில் அத்தகையவனை எல்லோரும் மதித்து பாராட்டுவர் என்று கூறுகிறார் சிறந்த வினையாளனை உலகத்தார் யாண்டும் போற்றுவர் என்பது கருத்து ஓர் அரசன் அல்லது தலைவன் பெருந்தன்மை வாய்ந்த உயர்ந்த வினையாளன் ஒருவனை உடையவனாக இருந்தால் அவனை எதிர்த்து வரும் இடையூறுகள் அனைத்தும் களையப்பட்டு அவன் எல்லா நலன்களையும் அடைவான் அரசன் எய்திய மேன்மையை காணும்போது எல்லோரும் அமைச்சரின் திறத்தை வியந்து போற்றி பாராட்டுவர் சிறந்த வினைத்திற்பம் உடையவனை எல்லோரும் புகழ்ந்து போற்றுவர் என்பது கருத்து கம்பராமாயணம் உத்தரகாண்டத்தில் அனுமார் பிறப்பு படலத்தில் இராமர் அனுமனை புகழ்ந்து பேசுவது போல இந்த பாடல் அமைந்துள்ளது இவனால் அருக்கன் மகனுடு எமக்கும் இனிதாய நட்பும் அழகும் இவனால் அளப்பில் பெருநீர் அடைத்தது இளையா வயத்து அனுமனாம் இவனால் அறக்கர் பெருமாயிற் செய்டையூறு அகற்றியதெல்லாம் இவனால் அறக்கற்குலம் வேறறுத்தது இனியாம் உரைப்பது எவனோ அனுமனால் சூரியனின் மகனான சுக்ரீவனோடு இனிய நட்பு மலர்ந்தது கடலை அடைத்து பாலம் அமைக்க முடிந்தது ராவணன் முதலான அறக்கர்கள் செய்த இடையூறுகளையெல்லாம் அகற்றி அறக்கற்குலம் வேறறுக்கப்பட்டது அனுமனின் பெருமையை இதற்கு மேல் சொல்வதற்கு வேறு என்ன இருக்கிறது ராமருடைய புகழ் மொழிகள் இவை இனி பதவரை பார்க்கலாம் வீரிய எண்ணத்தினால் சிறப்பை அடைந்து மாண்டார் மற்ற பண்புகளாலும் மாட்சிமை உடைய அமைச்சர்களுடைய செயல் திறனானது வேந்தன்கண் அரசனிடத்தில் அல்லது தலைவனிடத்தில் ஊறு எய்தி செல்வத்தையும் புகழையும் உண்டாக்கி உள்ள எல்லோராலும் நன்கு மதித்து பாராட்டப்படும் எண்ணத்தினால் சிறப்பை அடைந்து மற்ற பண்புகளாலும் மாமை உடைய அமைச்சர்களது உறுதியான செயல் திறனானது அரசனிடத்தில் அல்லது தலைவனிடத்தில் செல்வத்தையும் புகழையும் உண்டாக்கி எல்லோராலும் நன்கு மதித்து பாராட்டப்படும் வீரி மாண்டார் வினை திட்பம் வேந்தன் கண் ஊரெய்தி உள்ள படும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்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 வாழ்க வள்ளுவம் வளர மைதனேயம்